இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் யூ டியூப் சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கனியம் அறக்கட்டளை சமூக <laughs> கட்டமைப்பு வாசகாலை நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பெரியார் இந்திய சமூக தலைப்பு என்ற தலைப்பில் பேசுமாறு என்னை படித்துள்ளார்கள் கிடைத்திருக்கிற நேரத்திற்குள் ஒரு சில குறிப்புகளை தரப்படுகிறதான் நம்புகிறேன் ஒரு நெருக்கடிக்கு உள்ள வாசிப்புகள் மறுவிளக்கங்கள் உலகெங்கும் இடம்பெற்றன பல்வேறு போக்குகள் பகை மறந்து உரையாடிகள் விவாதிக்கிற சூழலை உலகளாவியதான் தோற்றுவித்தது சோவியத் ஒன்றியத்தின் உலகெங்கும் ஒரு பெரிய நெருக்கடியை நம்பிக்கைகளுக்கு தோற்றுவித்தது நாங்கள் எக் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோம் என்று நெருங்கையோடு பேசிக்கொண்டிருந்த வேளையில் ஒரு அதிர்ச்சியான தடையை இந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தின்தான் இப்படி என்று மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு விளக்கும் சொல் சக்தி கடினமாக இவர் துரோகம் செய்துவிட்டார் இவர் உறுதி கலந்துவிட்டார் என்று எழுதிய குறுக்கு வழி விளக்கங்களை தந்து சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது எனவே தான் அறியப்பட்ட மார்கியம்தான் என்ற கேள்வியே எழத் தொடங்கியது அது பல ஆய்வுகளுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் புதிய சிந்தனை போக்கு முயற்சிகளுக்கும் வழிமொழியர்கள் நாம் அறிந்திருக்கிறவரை இந்த முயற்சிகள் ஈடுபட்டவர்களே இருந்தார் இவர்கள் மட்டும்தான் இவர்களை போல் வளர்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டார் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீளங்கள் செய்ய முடியும் எந்த இடத்தில் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலெல்லாம் உண்டு அந்த முறையில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கில்தான் பெரியார் அட்டையத்தை பற்றிய பார்வைகள் இருந்தவர்களை எப்படி ஆய்வு செய்வது எப்படி புரிந்து கொள்வது நம்முடைய இன்றைய போராட்டத்திற்கு அவர்களது கொள்கைகளில் பொருத்தப்பாடு அவர்களது பெயர்களையும் கடந்து அவர்களது பணிகள் பயன்பாடு என்ன என்ற ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளன அப்படிப்பட்ட முயற்சிகள் தொடங்கின ஒரு வறட்டு போக்குறைகள் போது தரப்படுகிறார் நிலைப்பாடு பற்றி கேட்டால் அது ஒரு என்பதில் எனக்கு தெரிந்து இந்தியாவில் இயக்கங்களுக்கு இடையே இயக்கத்தினுடைய பணி கருத்து வேறுபாடுகளில் தீர்க்கப்படாமல் இருக்கிற ஒரு வேறுபாடு இந்த நிகழ்ச்சி எப்போது எப்படி தொடங்கியது என்பது மாநாட்டில் தொடங்கியதா என்பதே இன்னொரு மாணவனாக அல்லது மாணவ பருவத்தில் படிப்பு விட்டு வெளியே இயக்க ஊழியனாக இருக்கிற காலத்தில் இயக்கத்துக்காக அனைத்தையும் நாம் இழக்கிறோம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு படிக்க தொடங்கினா தொடரை தொடங்கினார் முதல் அடுத்த கற்று வா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு புதிய அமைப்பு தண்ணீர வரலாறு தொடர்பு முந்தைய வரலாறு அனைத்தையும் மறுநடைப்பு குறித்து ஆரம்பித்தது என்பது ஆசை எப்படி மாற்றிய மெய்ய அதனுடைய இயல்பியும் பொருள்வதற்கொள்முடியும் வரலாற்றில் பொருள்வதற்கொள்முடியும் இயற்கைக்கும் சமூகத்துக்கும் பொருந்துவது போலவே சிந்தனை பொழுது வளர்ச்சிக்கு வளர்ச்சி நிலைமதிப்பு நிலைமருக்கு மாற்றம் பண்பு மாற்றமானல் எதிர்நிலைகளில் ஒருமை போராட்டம் என்ற கொள்கைகளை சிந்தனையின் வளர்ச்சி போ எனவே அல்ல இந்த மண்ணில் இந்த உலகில் மனித சமூகத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி போக்களுடைய தொடர்ச்சி தான் மார்க்சியத்தினுடைய ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி ஒரு தொடக்கம் அல்லது அடிப்படை ஒரு முன் மரலா இருப்பதைத்தான் உள்ளடக்க பொருட்களும் மூன்று தோற்றுவாயும் என்ற கட்டுரையில் வைக்கிறார் மெய்யலுக்கு ஜெர்மானிய மெய்யலும் அதனுடைய சோசியலிசத்திற்கு பிரெஞ்சு சோசியலிசம் அதனுடைய பொருளியலுக்கு பிரிட்டானிய பொருளியலும் முதல் வரலாறு ஆக இருந்தால் தொடர்ச்சியாக அருங்காட்சியகம் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்ய வேண்டிய கேள்வியை ஏற்பட்டிருந்த அவற்றை அவற்றுக்குரிய பங்கை மதித்துதான் அவை மாற்றியத்தால் மறுக்கப்பட்டன என்ற மருளியலும் மறுத்து மானசீய நெய்யல் உருள்பெற்றதும் மறுத்து மானசீய வெளிவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக தந்தை என்று அவர் அறிவிக்கிறார் ஆனால் இணைந்த இயங்கியலை முன்வைப்பதற்கு பதிலாக வடிவாள பேரரச முன்னுரை சித்த நாயகனாக நான் என் குரு நான் அவருடைய சீரர் என்று சொன்ன தொடர்பான அந்த ஆய்வு முகப்பிலே அறிஞர்கள் உலகை விளக்கியுள்ளதாக எங்கள் செலுத்துவார்கள் சொன்னவர்களும் அவர்கள் சொல்கிறார் ஆனால் இளைஞம் ஏற்பட்டது மன்னர்களின் தோல்வணிகளும் தீர்மானிக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் இவற்றுக்கெல்லாம் இடையாக இருக்கிற பொறியியல் அடிப்படையில் அறித்தான் எங்களை சிந்திக்க வைத்திருந்தது என்று எங்கள் தக்கும் எந்த நிராகரிப்பது என்ற பார்வை இது கோட்பாட்டுகளே இது மற்ற தலைப்பதற்கு நிறைய எடுத்துக்கார்கள் விடுதலை போராட்டம் சமூக மாற்றத்திற்கான ஒரு புரட்சி என்பது உலக வரலாற்றில் வந்த பிறகு தொடங்கியதல்ல அதற்கு முன்னாலும் விடுதலை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அவற்றை புரட்சிகரமான தலைவர்கள் விடுதலை வீரர்கள் வெளிநடத்தி இருக்கிறார்கள் ஐரோப்பிய ஜனநாயக புரட்சிக்கு பிந்தைய காணக்கூடிய புரட்சிகள் நடத்தின தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பார்க்கும்போது எல்லாமே வரலாற்று செயல் சார்ந்த இயக்கம் சார்ந்த தொடர்ச்சி ஒரே மன்றம் மட்டுமல்ல வெவ்வேறு தண்டர்களுக்கு இடையே வெவ்வேறு நாடுகளுக்கிடையே சுதையை போக்கு போக்குள் என்று சொல்லும் போது நான் சிறையில் தீர்க்கிற மனிதன் மகாசாசன இயக்கம் பற்றி எழுதிய கட்டுரையுடைய கடைசி வரியிலே சொல்லியிருந்தேன் இந்த இயக்கத்தை பெற்று அதன் வானத்தை உள்ளது ஏனென்றால் மார்க்சியமாக ஐரோப்பிய தொழிலாளர்களுடைய பிரித்தானிய தொழிலாளர்களுடைய ஒரு பார்க்கணும் புரட்சியை நடத்துவதற்கு தேவைப்பட்ட முதல்வரை தேவைப்பட்டார்கள் பன்னேரி முறையை ஒழிக்கிற புரட்சியின் தொடர்ச்சியாக புரட்சியை எடுத்து பார்த்தார் இது ருஷியர் மேலூர் ராஜ்நிய புரட்சியை இன்னொரு நாட்டுக்கு இறக்குமதி செய்கிற ஏற்றுமதி செய்கிற மூலம் சில போல நடந்த எந்த ஒரு புரட்சியும் ஏற்றுமதி இறக்குமதி சார்பாக நடக்கிறது சீன சமூகத்தில் ஒரு புரட்சிக்கு தலைமையேற்க வேண்டிய சிவப்பு கட்சியுடைய வழிகாட்டியாக இருந்த தலைவரும் பெற்றவர் ஆனால் அதையும் கடந்து அவர் சிவ அந்நாட்டில் உடைப்புடன் சிவப்புரட்சி என்பது புரட்சியின் விரிவாக அனுபவங்கள் பயன்படுகிறது மற்ற நாட்டு பட்டதிகள் துணை செய்கிறது உலகம் ஒன்று பின்னி விளைந்ததாக இருக்கிற காரணத்தின தொடர்பு கொடுத்த வேண்டும் உலகம் வந்தால் உலக மீண்டும் பல சில கட்டங்களை கடந்து வருகின்றன எல்லா நாடுகளும் கடந்து வருகின்றன கட்சி மற்ற அடிக்கடி சொல்லப்படுகிற மாசம் அரோரா எங்கள் கரையை கொண்டு வந்து சேர்த்தது பதினேழு அக்டோபர் இருபத்தி அஞ்சு நவம்பர் ஏழாம் நாள் புரட்சி தொடங்கிவிட்டதை அறிவித்த அந்த போர்கப்பல் அரோரா இந்த கப்பலில் எழுந்த வேட்டு மாவோ கலைத்துவமாக சொல்கிறார் எங்களுக்கு மாரசியத்தை கொண்டு வந்து சேர்த்தது மகத்தால பங்களிப்புகளில் ஒன்று புரட்சிகளை பரவச் சமூகம் சோசியலிச சமூகத்திற்கான அடிப்படையில் அது செயல்முருவாக அடையாளப்படுத்தியது என்பது மட்டுமல்ல என்கிற ஒ உலகிராவுக்கும் இந்தியாவுக்கும் அப்படி மாவோரின் முக்கியத்துவத்தை சொல்றான சீன ஜனநாயக புரட்சியினுடைய ஒரு சமூகத்தை மாற்றி தேசிய பிரதிநி ஜனநாயகத்தை நிறுவுவதற்குரிய அடிப்படை சன்யா இருந்து பெற்றார் முதலிய ஜனநாயகத்தை பதினோராம் ஆண்டு ஒரே ஒரு அரசு சீனத்தினுடைய ஒரே ஒரு பகுதி ஒரு சீனிய புரட்சி அல்ல ஒரு வீழ்த்தி ஒரு குடியரசை விரும்புகிறார் அதற்கென்று ஒரு மூன்று கொள்கைகளை தேசியம் ஜனநாயகம் ஒரு சில இடத்துல சோசியலிசம் சொல்லுறீபோ மக்களுடைய நல் வாழ்க்கை the வாழ்க்கை கட்சியின் சார்பில் அடிப்படை கொள்கைகள் தான் சமூகத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டும் இந்த கட்டத்தை கடந்துதான் நான் போக முடியும் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அதற்கான அறிவியல் அளவு போலாக சூழ்ந்திருக்கிற சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த சமூகத்தில் ஒவ்வொரு சமூக ஆற்றலுக்கும் என்ன பங்களிப்பு என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நம்மை அதிக பொருத்திக் கொள்வதற்கும் அதை மாற்றுவதற்காக போரா சாட்டும்பூ பொருளியல் வளர்ச்சி விழுக்காலும் அடிப்படை மாற்றத்திற்கான ஒரு சமூக பகுப்பாய்வு அடிப்படையில் மாற்றான போராட்டம் என்பது சில பொதுக்கன்மைகளாக தீர்மானிக்கப்படுகிற கட்டமைப்பு பெரியார் அம்பேத்கர் வேண்டுமானால் இந்திய சமூக கட்டமைப்பு பற்றி பேசிக்கலாம் இது ஒவ்வொரு மேற்கோளாக இருந்து ஒரு விரிவான தரவுகள் வழங்கி இருக்கிற அந்த சமதரமும் அப்பறம் பேசுகளை நூல்கள் யாரும் இங்க தனித்தனியான மொத்தமா வச்சு படித்துக் கொடுக்கிறோம் அதனுடைய விளைகளாக என்ன முடிவு நான் வருகிறோம் நாம் எங்கேயும் போறோம் அதோட படித்து தலைவாட்டை படித்துக் கொள்ள மேல ஒருgetElementById. தெருடைய நடைபொடி சீர்கள் அதேபோல அப்படி இருக்குது. ரெண்டு சீர்களை மட்டும் நேரத்துல சுட்டிக்காட்டறேன். இங்க ரெண்டு பேர் உங்க ஒரு நீண்ட பொதுவானது. முரன்களை தேனும்படி மனதால வந்து தள்ளுது. 37 மாட்டு முடி போரடின் பெரிய அனத்துளை பெற்றது. 65% பெற்றது. மிகையானிய காங்க தலைவரான உலகில் நாடே சோசியலிஸ்டுக்கு போய்விட்டது போன்ற ஒரு குறிப்போடு எழுதி திமுக எதிர்ப்பு எதற்காக நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியாது முக்கியமான ஒன்று சீர்திருத்த மொழியில் சொல்ற வேண்டும் பணத்தான மொழிய வேண்டும் அதிகாரி மொழிய வேண்டும் படிப்படிய முன்பு ஆற்றிய சொற்பொடிமையை இந்த பட்டியல் சொல்றார் இந்திய அரசினுடைய தன்மை இது இது அரசியாற்றோடு சேர்ந்து விட்டார்கள் என்று ஒரு பிரபுத்துவ அதிகார்த்தளை அவர்களுடைய மொழி நீ அந்த மொழியின் சரியாக என்ன வழி தான் அந்த மாற்றத்தை அந்த சமூக விடுதலை சாதிப்பது அரசியலானது தொடர்புடையது என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பவர் தந்தை பெரியார் இதற்கான அரசியல் குழப்பங்கள் முப்பத்தி ஏழில் செப்டம்பர் பதினோராம் ஆண்டு சென்னை கடற்கரையில் மறைவம் சமஸ்கிருத பாரதியார் தந்தை பெரியார் மூவரும் சேர்த்து கொடுத்த குழப்பம் முதல் மொழி போராட்டத்தினுடைய படிப்படியில் இருந்து பட்டியலில் இருந்து கொடுத்த முழக்கம் தமிழ்நாடு என்றார் இணையில் அரசியலுக்கான தமிழ்நாடு ஆகி திராவிடாடு தமிழர் திராவிட பிறகு நாடு கேட்பது மோசடி என்று ஐம்பத்தி ஆறில் அவர் சொல்லி நிறைய மாற்றங்களுக்கு உட்பட்டு இறுதியாக அவர் பேசுகிற பேச்சில் அவர் ஒடுங்கிற முழக்கம் தமிழ்நாடு என்பது ஒரு அரசியல் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலுமே பொறியியல் புரட்சிகள் பண்பாட்டு தொடக்கி புரட்சி புரட்சி அதிகார கைமாற நிகழ்ச்சல் எந்த மாற்றங்களையும் ஒரு அரசியல் முழக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அரசியல் இயக்கம் வேண்டும் அரசியல் இயக்கம் இல்லாமல் அரசியல் முழக்கத்தை நிறைவேற்ற முடியாது வெளியீட்டு கொடுத்த பேசுகிறேன் அப்படி ஒரு அரசியல் இயக்கம் கட்டுவதற்கான தரவுகள் முழக்கங்கள் பார்வைகள் எல்லாத்தையும் வெளியேற்றவில்லை ஆனால் அவர் தன் காலத்தில் அப்படி ஒரு அரசியல் இயக்கத்தை கட்ட முற்படவில்லை ஒரு சில அரசியல் கட்சிகளை ஆதரிப்பது எதிர்ப்பது ஒரு தலைவருக்கு அவருக்கு என்ன கேட்டால் திராவிட நாடு கேட்டால் நீங்க போய் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரி அவர் பெரியாரையும் கேட்டார் அப்ப பெரியார் சொன்னார் எனக்கு என்ன முக்கியம் சாதி முடியும் நான் இது தமிழ்நாடு அளவு தான் முடியும் நான் நினைச்சேன் தோழர்கள் சொல்றாங்க இந்திய அளவுக்கு ஆனா எழுபத்தி மூணில் இதெல்லாம் சரியா வராதுதான் இந்த மாற்றங்களுக்கு இந்தியா முடிய வேண்டும் தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்ற உழக்கத்தோடு மறியல் செய்ய வேண்டும் மரிய பட்டியல் கொடுக்கிறேன் என்று கேட்கிற அம்பேத்கர் அம்பேத்கரை அவர் காங்கிரசுக்கு நேரை தனிதாக இருந்தவர் காந்தியும் காங்கிரசும் தேடப்படாத மக்களுக்கு செய்வது என்ன என்று அவருடைய நூல் நான் அந்த மொழி பெற்ற அதே போல அவருடைய அரசமைப்பு பேரணியின் கோரிக்கை எழுப்பிய போது இந்தியா இந்தியா இல்லை இந்து என்னுடைய மதமில்லை என்று அறிவித்தார் இதெல்லாம் அவருடைய நிலைப்பாடு அரசமைப்பு பேரணியில் அரசமைப்படைய மறைவையும் முன்வைத்துள்ளார் அவருடைய நீண்ட தொடர்ச்சியான போராட்டங்கள் சந்தார்கள போராட்டம் பல்வேறு போராட்டங்கள் இந்த அனைவரீதியில் ஒடுக்கப்பட்ட ஒரு பேரவையை உருவாக்கிற ஒரு ஆற்றிய முறை அரசமைப்பு பேரவை அரசமைப்பை வகுப்பதற்கு ஆற்றிய பணி எல்லாவற்றினுடைய சாரத்தையும் பிழிந்து ராஜேந்திர பிரசாத் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு மௌலா அப்தார் அத்தனை முன்னிலையும் அவர் ஆற்றுகிற முறை முரண்பாடுகளை வருங்காலத்தை ஆரம்பமாக ஒரு வாக்கு சமத்துவத்தை எட்டியிருக்கிறோம் பணக்காரருக்கும் ஏழைக்கும் படிப்பாடுக்கும் பாமர்ப்பாடு பழைய பெரும் இலங்கை வந்து பல ஐரோப்பிய நாடுகளில் ஜனநாயக புரட்சிகள் நடந்தும் இந்த முக்கியம் ஏற்பட்டது ஒப்பந்தம் தேர்தல் முடிவு செய்யப்பட்டது அது என்னவென்றால் சமூக பொருளியல் ஏற்ற தாழ்வுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கட்டுமானது இனிக்குவாரிட்டிஸ் அதான் நம்ம 얘기. டேட்டோட கேலி நம்பருக்கு இந்த சோஷியல் இகனாமிக் இன்ஈக்குவாரிட்டிஸ் என்பவை யாக அம்பேத்கர் இதை மறுதிக்குறதா நாங்க இலக்கியோட பட்டை இலக்கியங்கள் இதட்டைலாம் குறிப்பிடுறோம். நிலையே வள்ளுவர் சொன்ன பொருளோ மட்டும் పరిమేர இந்த பொருளோ நீ நிறுத்தி கொள்ளவேண்டாம் இன்னா விரிக்குது. என்ன பொருளோ ஏழை பணக்கார வேறுபாடு எல்லாத்திற்கு முதலாவதாக தீண்டப்படாத அரசியல் சமத்துவம் வந்துருச்சா இல்ல அடிமதி பேசிய நண்பர்களே தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி மொழி நீச்சல் என்ன செய்ய நண்பர்கள் அரசமைப்பு கிடையாது அளக்க வேண்டிய இந்த சத்யாயசி பெற்றார் சனத தரில்ல அளை இயல்பாகவே சிingular பெருமா அப்படி ஒரு தப்படவில்லை உட்கொண்டார் பெருமா என்று வரும்போது அன்னைக்கே பொன்னம ராமநாதர் சொன்னார் சௌவரி வந்து போது விரசன வந்து சொன்னபோது சொன்னார் டனோ மோ தேர் இஸ் நோ மோ சொன்னாரு டனோ மோ வந்தாச்சு என்கிற விடை ஒண்ணு எடுத்து போய் நோட் எடுத்தார் இயல்பாகவே இந்த பெருமாமை மார்க்கி ஜனா சமதித்தது <Sanskrit> அரசியல் சமத்துவம் என்பதே பிற மொழிகள் கொடுத்தப்பட்ட நிலையை உருவாக்குகின்றன நீங்க தப்பித்ததை விபத்து போல தேவதோட நீங்கள் வாக்க அம்பேத்கே செயல்படுத்துகிற ஆயுத அம்பேத்கர் சொன்னு அம்பேத்கர் விரும்பியாக்குமா எப்படி வருகையை அதே போல அவருக்கு முன்னாடி பாதை இந்த புரட்பாடுகள் தீர்க்கப்படவில்லை பிறகு தீர்க்கப்படவில்லை என்று சொன்னதற்கு பிறகு போலீஸ் ஒரே பாட்டிக்குமா கை நீங்க இந்த சித்தனை அந்த வகையில் பெரியார்கள் சாதி ஒழிப்புகள் சட்ட தொகுப்பை ஏற்கப்படுத்த போது பெண் விடுதலை மூன்று பார்வையே இருக்க அது மட்டுமல்ல இப்படி உள்ள அரசை நீங்கள் எழுதிவிட்டு நீங்களே கொடுத்து என்று கேட்டபோது அவர் பதில் சொன்னார் தெய்வம் கோயில் கட்டி கொண்டு விட்டால் கொடுத்து சொன்ன இது அவருடைய வாழ்க்கை அறுபது பேருந்து பெறப்படுறது இந்த வழியில போயிருக்கணுமா வேற வழியில போயிருக்கணுமா என்பது சார்ந்த ஆய்வுகள் அல்லது ஒரு பயணம் இல்லை கடத காலத்திற்கு இன்னைக்கு நமக்கு இதான் அடித்தான் அம்பேத்கரை மாற்றத்திற்காக போராடி நமது தடை கற்களாக அல்ல முன்னுகலாக நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் மாற்றியம் வழிவாக்குகிறது அந்த வழிவாக்குதலுக்கு ஒளியூட்டுவதற்கு எஸ்ஆடைய பார்வையும் படைப்புகளும் துணை செய்கிறா என்பது இந்திய சமூகத்தினுடைய எப்படி இவற்றுக்குள்ளே இருக்கிற இணைப்பு இவற்றை முறியடிப்பதற்கு எப்படி சமூக போராட்டம் பேசி கால போராட்டம் வழி செய்கிறது என்ற பாடத்தை எல்லாம் கற்பிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் வாசகசாலை என்ற இணையதளத்தை அணுகவும்